அனைத்து பெரியவர்களுக்கும் தமிழிசை சங்கத்தின் சார்பில் வரவேற்பு கூறி முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெருமுறை இதை தொடர் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இதனை ஒரு விழாவாக இருக்க என்ற எண்ணம் நீண்ட நாளாக இருந்த போதிலும் முடியாத காரணங்களால் நம் தலைவரும் மதிப்பெண் செயலரும் இங்கு வந்து கலந்து கொள்ள நிலை ஆயினும் விழாவினை வேறு தேதிக்கு மாற்றி அமைக்கவும் முடியாத நிலை குறித்த நாள் நேரம் இவற்றில் நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்பது தமிழை சங்கத்தின் நிலையான குறிக்கோளாகும் நம் இசை இந்த விஷயத்தில் நம்மளும் ஒருபடி மேலே என்று சொல்ல வேண்டும் ஆமா இசைக்கலைஞரில் பெரும்பாலான குறித்த நேரத்திற்கு வந்து விடுவார்களா வந்து விட்டார்களா என்று நிகழ்ச்சி நடத்துவது பதற்றத்துடன் இருப்பது வழக்கம் ஆனால் நம் இசை பேரறிஞர் தோங்குவதற்கு முன் அரை மணி நேரமாவது முன்னாடியே வந்து ஆஜர் என்று தெரிவித்து பரபர கலைஞர் பலரிடம் காண முடியாத பண்பாகும் இங்கே இந்த நேரத்தில் மற்றொன்றையும் தெரிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அதாவது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டிய நோக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பே சங்கத்திற்கு இருந்த போதிலும் எப்படி செய்வது யாரை கொண்டு செய்வது என்பதில் நாட்கள் வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நம் தர்மபுரம் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து பிரதி ஆங்கில மாதம் இரண்டாம் ஞாயிறன்று காலையில் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சியினை இம்மன்றத்தில் நடத்த வேண்டும் என்ற விருப்பமுடைய இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் விடுமுறை நாட்களில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபாக்காரர்கள் போட்டு போட்டுக் கொண்டு வாடகைக்கை இடம் பதிவு செய்ய முன்வரும் வேளையில் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதால் வருவாய் குறையக்கூடுமோ என்ற எண்ணம் என் போன்றவர்களுக்கு இருந்தாலும் தமிழ் தமிழ் இதை தேவாரம் திவ்ய பிரபந்தம் திருப்புகள் அருட்பா போன்ற மறைகள் ஒழிக்க வேண்டும் மக்களைச் சென்று அடைய வேண்டும் என்ற செய்திய நோக்குடன் நாம் தொடங்கியுள்ள சங்கம் பொருளை மட்டுமே ஒரு பொருத்தாக எண்ணாமல் அருளாளர்களின் பணுவல்கள் மக்களைச் சென்று அடைய வேண்டும் அதுவே நம் பணியாக இருக்க வேண்டும் என்று நம் தலைவரும் மதிப்பெயர் செயலரும் ஒரே குரலில் பணித்ததையொட்டியே இந்த நிகழ்ச்சி ஓராண்டு நிறைவு பெற்று இன்று இரண்டாம் ஆண்டு தொடங்குகின்றது தர்மபுரம் அவர்கள் தேவாரைசியை மட்டுமே விரும்பியவரும் கலைஞர்கள் அவ்வப்போது இவர்கள் பாடலில் பொருளையும் அப்பாடலில் எழுந்த சந்தர்ப்பங்கள் இந்த நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டி விளக்கம் அளிக்கும் போது விளக்கங்கள் தேவைதானா என்று நான் எழுப்பவர்கள் உண்டு நம் இசை பெயரின் நோக்கமே தம் இசையுடன் தம் இன்னிசையுடன் அருள்வாளர்களின் பாடலில் பொருளும் ஓரளவானும் நம் அறிய வேண்டும் என்ற பெரு விருப்பம் என்பதை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் திருமுறைகள் திருமுறைகள் பற்றி உங்களுக்கு நான் எடுத்து கூற போதிய பயிற்சி இல்லாதவன் ஆயினும் நம் சமய உண்மைகளை நிலைநாட்டும் அருள் நூல்களை அவர்கள் அடைய வேண்டியது கடமையாகும் இக்கடமை நம் தலைமையோடு நின்று விடக்கூடாது இந்த அரங்கில் சற்றே சற்றே அறக்குறைய தென்னை ஒத்த வயது காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துடன் ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன் இந்த தொடர் நிகழ்ச்சி ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை இடரின்றி நடைபெற வேண்டும் வர இருக்கும் உங்கள் இல்லத்தில் உங்களுடன் வாழ்ந்து வரும் இளைய தலைமுறையினரையும் இக்கூட்டங்களுக்கு தவறாது வருகை தந்து பயனடைய செய்வதேயாகும் வணக்கம் நம் தங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் ஜெட்டியார் அவர்கள் விளக்கேற்றார் சிவனே பூர்த்தி ஆறு சேரலை கையர் பராய்த்துறை ஆறு சேர்த்தடி அண்ணலே parait turi annale parait turi annane niru cherna dormene yaru parait turi annale deride puru cherma nor kolama parait turi annale தேர்தலை கையறு பராய்த்துறை ஆறு தேர்தலை அண்ணலே परम <laughs> पालामल காரணம் மண்மேல் உயிரினங்கள் வாழ்வதற்கு மழை இல்லாவிட்டால் பசும்பொலுடைய தலையை கூட நீ காண முடியாது என்பது வள்ளுவரு வாக்கு அதற்காகத்தான் திருஞானசம்பந்த திருஞானசம்பந்த தேவாரத்திலே ஏழு பதிகங்கள் மேகராக குறிஞ்சி என்ற பெயரோடு ஏழு பதிகங்கள் இருக்கு ஏழு பதிகங்களையும் அன்போடு பக்தியோடு கோயிலே ஓதுவார்களை ஓதச் செய்தால் மறுபடியும் ஒருத்தர சொல்றேன் திருக்கோயில்களிலே இந்த ஏழு பதிகத்தையும் அன்போடு பக்தியோடு இந்த ஓதுவார்களை ஓதச் சொன்னால் மழை பொழியும் என்பது வரலாறு மாத்திரமில்லை நானே பார்த்திருக்கிறேன் நம்பிக்கை இருந்தால் அப்படி ஓத செய்யலாம் எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாகத்தான் இப்ப இந்த ஒரு பதிகம் அதுல இருந்து நான் பாடி காட்டினேன் மேகராக குறிஞ்சி இருந்து ஒரு பதிகத்துல ரெண்டு பாட்டு தான் நான் பாடி காட்டினேன் எழுபது பாட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு நாம அதுல அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி சென்ற மே மாதத்தில் இருந்து இந்த மே மாதம் உடைய பதினோரு நிகழ்ச்சிகள் இங்கே திருமுறை தொடர் நிகழ்ச்சிகள் நடந்தது நடந்திருக்க வேண்டும் ஒன்று என்னுடைய கண் அறிவை சிகிச்சையினாலே விடப்பட்டது ஆக பதினொன்று நடந்தது நாம் இந்த தமிழ சங்கத்திற்கு நன்றி செலுத்த கடப்பாடு முடியும் நிச்சயமாக நான் தமிழ்நாடு பூரா சுத்தி தேவாரம் பாடியவன் தெரு தெருவா பாடியவன் எத்தனையோ சபைகளை பாடியவன் ஆனா இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்து கேட்பதற்கு வேறொரு இடம் கிடையாது என்பதுதான் நான் தேர்ந்து எடுத்தது இது தேர்ந்து எடுத்து இதை மக்களிடம் சொல்றதுக்கு இதுதான் சரியான இடம் என்று எண்ணி இவர்களிடம் நான் கொடுத்தேன் இறங்கி கொடுத்தார்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்தை இந்த பதினோரு பதினோரு நிகழ்ச்சியிலுமே சொல்லி இருக்கிறேன் பாடி காட்டியிருக்கிறேன் சில பேர் நினைக்கிறார்கள் நிறைய பாட்டு பாடவில்லையே நிறையத்தான் பாட்டு தான் நான் பாடி வைத்திருக்கிறேன் பாடிவிட்டேனே அதுலதான் ரொம்ப பேருக்கு தேவாரம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் அங்கங்கேயும் சில வரலாறுகளும் கருத்துக்களும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த இது அமைக்கப்பட்டது என்னுடைய நோக்கம் அதுதான் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு வருடம்பூராக நமக்கு நடத்துவதற்கு இப்படி இடம் கொடுத்த இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வாழ்க என்று அவர்களை நாம் வாழ்த்து விடுவோம் கையத்தான் தட்டி விடுவோம் என்று சொல்லி இந்த மே இது இரண்டாவது ஆண்டு எனக்கு இன்னொரு ஆண்டு கொடுங்கள் நான் முன்ன எழுதி கொடுக்கும் போது ஒரு ஆண்டு நடத்துவோம் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டால் நீட்டுவோம் இல்லைட்டால் குறைத்து விடுவோம் என்றுதான் எழுதி கொடுத்திருந்தேன் நிச்சயமாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லும் போது இன்னொரு வருடம் எனக்கு தாருங்கள் என்று கேட்டபோது தலைவர் எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் என்று சொல்லிவிட்டார்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் நான் இந்த மக்கள் காதிலே தேவாரம் எப்படியாவது சென்று அடைய வேண்டும் இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் அன்னையிலிருந்து இன்னை வரலையும் அப்படித்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இயன்றவரை அப்படி இந்த ஆண்டு துண்டு துண்டாக நான் இதுவரையும் பாடி சென்ற ஆண்டு சென்ற நிகழ்ச்சியிலே நான் திருத்தாண்டகங்கள் என்று ஒரு பகுதி உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் நினைவிருக்கலாம் உங்களுக்கு இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நான் என்ன செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறேன் திருஞான சம்பந்தனுடைய வாழ்க்கை ஒட்டி நாம் பாடி கருத்து சொல்லுவோம் என்று எண்ணி நான் தயார் செய்து கொண்டு வந்திருக்கேன் திருநாசம் முதல் முதல்ல என்ன பாடினார் பதியும் பதியும் எது நாலாவது பதியும் எது என்று நமக்கு வரிசை படித்து கொடுத்தவர் யார் தெரியுமா யார் தெரியுமா மரியாதற்கும் மறுப்பதற்கும் வணக்கத்திற்கும் உரிய தெய்வ தேக்குதார் பெருமான் தான் தெய்வ தேக்குதார் பெருமான் அப்படி சொல்லாவிட்டால் நமக்கு இருக்க முடியாது ஆமா மாணிக்கவாதருக்கு அப்படி சொல்ல பெறவில்லை சொல்லக்கூடாது என்ற நோக்கம் தெய்வ சேக்குதாருக்கு இருந்திருக்க முடியாது வாய்ப்பில்லை அந்த பதிய எப்பொழுது பாடப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா பிடித்த பத்து ஒண்ணு இருக்கு சரி அது திருத்தோணிபுரத்தில் பாடப்பட்டதுன்னு இருக்கே தவிர எந்த சமயம் பாடினார் என்ன ஏன் பாடினார் அப்படி சொல்ல முடியுமா முடியாது திட்டவட்டமாக யார் ஜெய்வேக்குதாரும் எழுதி வைக்கவில்லை பின்னாலே யாரும் எழுதி வைக்கவில்லை இந்த மூன்று வேருக்கு மாத்திரம் நிச்சயமாக நாம் செய்த புண்ணியத்தினால கிடைத்து விட்டது ஆக அந்த வரலாற்று வரலாறை சொல்லி உங்களுக்கு அந்த பாடுகளை நினைவூட்டி விடலாம் என்ற எண்ணம் நான் கொண்டிருக்கிறேன் செய்வோம் இருக்கிறேன் அதனால தான் முதல்ல அவருக்கு அந்த திருஞானசமுந்திர புராணத்திலும் முதல் பாட்டுதான் வேத நேரி தழைத்தோங்க என்று தொடங்குகிறார் தெய்வ சேர்க்குதார் வேதம்தான் நமக்கு அடிப்படை நூல் அதுக்கப்புறம் தான் தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் தேவாரத்தை அதனாலதான் சுவாமி என்ன சொன்னார் வேத நெறி தழைத்தோங்க மிக விளங்க நாமெல்லாம் சைவர்கள் சாப்பாட்டுல மதத்துல வணக்கத்துல மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை அந்த சிவனுடைய பரம்பரை நாம புனிதவாய் மறந்து எழுத சீதவள வயப்புவரி திருஞான சம்பந்தர் பாதமரர் தடை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம் என்று சொல்லுவார் தெய்வ சேர்க்குதாரு பெருமா இது அவருடைய புராணத்தில் முதல் செய்யுள் திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம் அது உங்களுக்கு தெரியும் தானே தெரியும் நிச்சயமா நான் சொல்லித்தான் தீரணும் அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத கிருதையார் தாயார் பெயர் பகவதி அம்மையார் குலம் பிராமண குலம் கவுண்டின்யன் குளம் என்று நிறைய சொல்றார் கவுனியன் கவுனியன்றி சொல்லுற நாடு அப்ப இருந்த நிலை ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏழாவது நூற்றாண்டுல விமூதி இட்டுக் கொண்டு ஒருத்தன் தெருவிழை போக முடியாது ருத்ராட்டம் போட்டுக்கொண்டு ஒருத்தன் தெருவுளை போக முடியாது உத விழும் அடி விழும் மனிதனுக்கு மாத்திரம் இல்ல மகேஸ்வரன் கோயிலுக்கே விழுந்தது அந்த அடி கோயில்கள் இழுத்து மூடப்பட்டது சுருங்க சொல்ல போனா லிங்கங்களை எடுத்துக்கொண்டு போட்டு உடச்சு மூடியும் விட்டாங்கள் வரலாறு அப்படியும் வருகிறது இதையை நினைத்து பார்த்தாரு சேவாத இருதயர் வேத விற்பந்தர்கள் இருந்தார்கள் ஆகம விற்பந்தர்கள் இருந்தார்கள் சாஸ்திர விற்னப்பார்கள் பரித்திர விற்பனர்கள் இருந்தார்கள் அரசர்கள் இருந்தார்கள் குறுநில மன்னர்கள் இருந்தார்கள் அந்த வேற்று மதத்தை அடக்கி இந்த சைவ மதத்தை வாழ வைக்க அவர்களுக்கு திராணி இல்லாமல் சென்று இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆமாம் குறுநில மன்னர்கள் எல்லாம் கூட அந்த சமண மதத்தில் சேர்ந்து விட்டார்கள் நமது மதம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு டவக்களே விழுங்கிறது மாதிரி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது வருத்தப்பட்டவர் ஒருத்தர் தான் அதுதான் நேர திருத்தோணிபுரத்துக்கு போனார் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவன் ஆதி சிவன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் அந்த சுவாமி கையிலே மான் கிடையாது மழு கிடையாது மானும் மழுவும் இடையிலே வந்ததுதானே ஆம் அந்த சிவனிட்ட போய் கேட்டார் சுவாமி எங்களுக்கு திராணி இல்லை இந்த வேற்றுமதத்தை அடக்குவதற்கு வேற்றுமதத்தை அடக்குவதற்கு உரிய குழந்தையை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது ஆமா அப்படி கேட்டு வாங்கிய குழந்தை தான் திருஞாரசம்பந்தர் திருஞாரசும்பந்தர் பிறந்தார் நான் கதையை நீட்டிக்க போக விரும்பல சுருக்கமா சொல்லிட்டு வந்துருவேன் திருஞான சம்பந்தருடைய தந்தையார் வேதங்கள் ஓதுவதிலேயும் பஞ்சாற்றம் ஜபம் பண்ணுவதிலேயும் தன்னுடைய நியமத்தில் இருந்து அவர் விடுபட்டவரே அல்ல ஆமா அப்படி தண்ணீர்ல மூழ்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம் அவர் தண்ணீர்ல மூழ்கிட்டு தரையில இருக்கிறவனே ஜபம் பண்றது இல்லையே தண்ணீர மூழ்கிட்டு ஜபம் வரான் அந்த ஜபத்துக்கு எல்லாம் விளக்கிறார்கள் அதை சொல்லுவதற்கு எனக்கு தகுதியும் இல்லை நேரமும் இல்லை அப்படி தண்ணீர் மூழ்கி கொண்டு ஜபம் செய்வார் அப்பொழுது திருஞான சம்பந்தருக்கு வயசு மூணுல திருக்கோயில் குளம் இருக்கிறது இன்றும் இருக்கிறது இன்றும் குளிக்கலாம் சில கோயில்கள்ல திருக்குளம் இருக்கும் கால் கூட வைக்க முடியாது உதாரணமாக நான் ஒன்னே ஒன்னு நினைச்சு பார்ப்போம் எனக்கு நினைப்பில வர்றது இப்ப இதுல திருவற்றியூர்ல வெளியில ஒரு குழம்பு இருக்க கால் வைக்க முடியுமா இறங்க முடியுமா கொஞ்சம் பண்ணிக்கொள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன் இந்த சீர்காழியில திருக்கோயிலுக்கு உள்ளே குளம்பு இருக்கிறது நான் இப்ப கூட போய் அதுல கைகால அலம்பிட்டு அனட்டானம் பண்ணிட்டு போனேன் போன மாதம் சீர்காழிக்கு போயிருந்த போது ஆமா சீர்காழின திருமுறைப்பால் உண்ட நாளன்று இந்த ஓதுவார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இசை விழா நடத்துகிறோம் இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் செய்த புண்ணியம் நாங்கள்லாம் ஒன்னா சேரவே மாட்டோம் நவகிரகத்தை விட இப்படி ஒருத்தம் ஒருவான் இப்படி ஒருவா இவனை கண்டா அவன் திரும்புவான் அவனை கண்டா இவன் திரும்புவான் இப்படித்தான் இருந்தோம் இன்னமும் இரண்டு வருடமாக அந்த விழாவுக்கு மாத்திரம் எல்லோருமாக சேர்ந்து அங்கே பாடிக்கொண்டு இருக்கிறோம் அது யார் செய்த புண்ணியமோ சரி ஆக அந்த குளத்துல போய் இப்ப கூட நான் அன்னைக்கு அலம்பிட்டு அனுஷ்டான் பண்ணிட்டு தான் பாடப்போனே அந்த குளத்துல போய் மூழ்குவதற்காக சிவாத இரையர் புறப்பட்டார் மூணு வயது குழந்தை நானும் கோயிலுக்கு வருவேன் என்று சொன்னார் சரிவா அப்படின்னு அழைச்சிட்டு போறார் ஏன் அந்த நல்ல வேலை வந்து விட்டது அவருக்கு சிவனுடைய அருள் பெறுவதற்காக அவர் காத்திருக்கிறார் கோயிலுக்கு வரேன்னு சொன்னபோது வேண்டாம் என்று அவரை நிறுத்தவில்லை இவருக்கு தண்ணியில மூழ்கிட்டு ஜபம் அல்லவா கொளத்தாங்க அந்த திருவருளவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வந்து விட்டு அழைச்சிட்டு ஆண்டவனை கேட்டு வாங்கிய குழந்தை கரை மேல இருக்கிறான் ஜம் முக்கியமா குழந்தை முக்கியமா என்று எண்ணினார் சிவாதகிறது நாமளா இருந்தா என்ன செய்திருப்போம் ஜபத்தை விட்டு விட்டு நிச்சயமாக இந்த குழந்தையோ நானும் அப்படித்தான் செய்வேன் நீங்கள் அப்படித்தான் செய்வீங்க ஆனா செவாதை என்ன பண்ணனார் ஜபந்தான் முக்கியம் அப்படின்னு நினைத்தார் அந்த தண்ணியில் இருந்தபடியே அப்படி திரும்பி பார்த்தார் இந்த திருத்தோணிபுரத்து சிகரம் தெரிந்தது அந்த சாமியை கேட்டுத்தானே இந்த குழந்தையை வாங்கினார் இங்கிருந்த ஒரு விண்ணப்பம் போட்டார் சாமி நீ தானே கொடுத்த இந்த குழந்தையை நீ கொடுத்த குழந்தை தானே இதை உட்கார்ந்து இருக்கிறான் அவனை நீ பார்த்துக்கொள் இப்படி நாம சொல்லுவோமா நினைப்போமா முடியுமா முடியாது நல்லதோர் காவல் கிடைத்தது போல எண்ணினாராம் சிவபாதகர் தெய்வ கேக்குதார் சொல்றேன் நல்லதோர் காவல் காவல் என்று கூட சொல்லதோர் காவல் நல்லதோ காவல் கிடைத்தது என்று எண்ணி தண்ணீரை மூடிக்கிட்டார் ஜபத்துக்கு இப்பதான் இந்த வேலை வந்து விட்டது அப்பா அம்மா அழுகிறார் இந்த குழந்தை எந்த அப்பாவை சொல்லி அழுதாரோ எந்த அம்மாவை சொல்லி எழுதாரோ ஆக எல்லா உயிருக்கும் அப்பாவும் அம்மாவாக இருக்கிறவன் வந்து என்னுடைய குழந்தைடா அவன் வந்து விட்டான் அப்பான்னு உடனே யார் வருதா அழுகிறான்னுக்கு பால் கொடு என்று சொல்லுகிறார் சுவாமி சுவாமி தன்னுடைய பாலை கறந்து திருமுறைப்பாலை கறந்து சிவனா சிவஞானத்தையும் குழைத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ தேக்கிறார் குருமான் சிவஞானத்து இன்னமுடன் குழைத்தருளி அந்த சிவஞானத்தை நம்ம என்ன முடியுமா தெய்வ தேக்கிரார் பெருமான் போடுகிற சொல் என் நிறைய சிவஞானத்து குழைத்தருளி அந்த சிவஞானத்தை நம்ம நினைக்க கூட முடியாது என்று ார் பால முருகனுக்கு கூட கிடைக்கல என்று சொல்லுகிறார்கள் புலவர்கள் எல்லாம் ஆமா விநாயகர் கூட கிடைக்கல என கூட்ட உளி கைய அந்த கண்ணீர் அப்படியே துடைத்து விட்டால்தான் திருமியான சம்பந்தம் யார் உமய பார்வதி கிடைக்குமா இது ஊ எதிர்நோக்கும் கண் மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்குண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அண்ணனரு பொருந்த நல்லா நீங்க ஞாபகம் வச்சு நான் பின்னாலு கருத்து சொல்ல போறேன் பாலை கொடுத்தது யார் அம்பிகை ஆமா அருள் செய்தது சிவன் கொடுத்தது யார் அம்பிகை தான் நிச்சயமாக பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறேன் இசை உலகத்தில் என்ன சொல்லப்படும் பாடலை வந்து தாய் என்று சொல்லப்படும் தாளத்தை வந்து தந்தை என்று சொல்லப்படும் இந்த தாயும் தந்தையும் இந்த ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையிலே பாட முடியாது மூடி அப்படியே பாடினாலும் அது விளக்கம் பெறாது நிச்சயம் சும்மா ஏதோ ஏமாந்தவன் இருந்தான்னா பாடிட்டு போகலாம் கேட்டுக்கிட்டு போவோம் அவ்வளவுதான் ஒழுங்காக ராகம் பாட முடியாது ஒழுங்காக தாளம் போட்டால் தான் தாளம் பாட்டு நிற்கும் நிக்காது நடக்காது இது இசை உலகம் கண்ட உண்மை ஆக இப்பொழுது அம்பிகை என்ன பண்ணினால் பாலை கொடுத்து விட்டாரா இசை வந்து விட்டது தாளம் வரணும் அது பின்னால வருகிறது அதற்குத்தான் நான் அதை உங்களுக்கு நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் இதை பொற்க பால் கொடுத்தது உண்மைதானா இதை திருஞான சம்பந்தர் பின்னால் ஒரு காலத்துல சொல்லுகிறார் பொற்கு அடிசில் கொல்லாது மூலிய ஊரைய போதையார் பொற்கு டி சுன சாதையார் மோனி ஊட தானையாண்டவம் போதையார் பொது அடிசி தந்திய சாதையாரு மூணி ஊட தானையாண்டவம் रुजरे कोदया कोक्क नत आदेश कुनाते ने सादयार मूंगी रूज तारेलियानव तारे दुनियांडव तान एंडियानव आगे பொற்கை கொடுத்தாள் பால் என்பதற்கு திருஞான சம்பந்தருடைய இது மற்றொரி இடத்திலே திருஞான சொல்லுவார் நான் உன்னையே சிந்தனை செய்து கொண்டு சிவலோகத்திலே இருந்தேன் என்னை நீதானே இங்கே பிறக்க பண்ணினாய். அப்படின்னு சொல்கிறார் சிவனை இந்த மண்ணில ஏன் திறக்க வைத்தா என்னை அப்படின்னு கேட்கிறார் சாமியமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு என்னை மையம் செய்து இம்மண்ணின் மேக்குமாறு காட்டினாய் பிடிப்படூடம்பு விட்டு சுறக்குமாறு காட்டினாய்க்கு விந்தது என்னையே இது அவருடைய சரித்திரத்தினுடைய பெரியவர்கள் உன்னை மறக்காமல் அங்கே இருந்தேன் நீதானே என்னை பிறக்க வைத்தாய் என்று சொல்லுகிறார் குற்றாலம் என்று சொல்லப்படும் குற்றாலம்னா திருக்குற்றாலும் அல்ல மாயுரத்துக்கு அருகாமையில குற்றாலம் ஒரு ஊர் இருக்க அதுக்கு தேவாரத்துல திருத்துருத்தி என்று வருகிறார் அந்த ஊர்ல பாடுகிறார் பால் கொடுத்தார் சுவாமி எனக்கு என்பதை அவர் பாடியதை நினைவூட்டினே பால குடிச்சுட்டாரு அப்பா ஜபம் பண்ணி கரைக்கு வந்தாரு பையன் ஏதோ பால் குடிச்சிருக்கான் இந்த பால் மேல அப்படி ஒழுகி இருந்தது பாத்தார் பையன் பரவாயில்ல ஏதோ பால் கிடைச்சிருக்கு யாராவது கையில ஒரு பொன் கண்ணத்தை வச்சுட்டு இருக்கான் கையில பொன் கண்ணத்தை வச்சுட்டு இருக்கான் பால் குடிச்சுட்டு பொங்க கிடைச்சிருக்குது பால் வேற கிடைச்சிருக்குது மிச்சம் அப்படின்னு நினைக்கல ஒரு காலத்துல அனாவசியமா ஒரு வீட்டுல தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் நமது நாட்டுல அப்படி இருந்த நாடு இது தெரு துப்ப மாட்டான் பலரும் நடக்கிற இடம் அப்படின்னு தெருவில் கொட்டுவான் எவ்வளவு கெட்டு போச்சு தெரியுமா ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்த எனக்கே இப்படி இருக்கு இன்னும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அந்த எவ்வளவு மாறுதல் வந்திருக்கிறது பாத்தீங்களா ஆமா நிச்சயமாக யாரோ கொடுத்த பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கோலை எடுத்துடே யார் கொடுத்த பாலை குடுச்சு குடிக்கலாமா யார் கொடுத்தானா அப்படின்னு கேட்டார் அந்த குழந்தை அழுகையெல்லாம் தீர்ந்து விட்டது எப்படி நின்றுதான் தெரியுமா அது தெய்வ சேர்க்குதார் பெருமான் சொல்லுகிறேன் இவனடியே சிந்திக்கும் திருப்ப இருக்கு சிவனடி சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம்னு சொல்லலையே தெய்வ சேக்கிரார் சிவனடியே சிந்திக்கும் வேற ஒரு தெய்வத்தை வணங்கள் என்ன அர்த்தம் அடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஞானம் ஓமையிலா ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது தெய்வ சேக்கிராருடைய பாடம் தவ முதல்வர் சம்பந்தர் மூன்று வயசு குழந்தையை பார்த்து தவ முதல்வர் என்று சொல்ல முடியுமா அது முன்னே இருந்தது அவன் தானே பிறக்க வச்சான் இல்லையா தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் என்று பாடி தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அப்படி இருமாந்து நின்ற குழந்தையை பார்த்து யார் கொடுத்த பாலை குடித்தான் என்று கேட்டவுடனே அவனுடைய அடையாளங்களை சொல்லுகிறது தோடுடைய செவியன் அவன் நின்று கொண்டே இருக்கிறான் அந்த விடையில பதினோரு பாட்டு தோழி சமையல் என்று சுட்டுகிறார் பதினோரு பாட்டு பாடுறவர்களையும் அங்க சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதுவார் சி கே சுப்பணமலியார் அவர்கள் பெரிய புராணத்துக்கு விளக்கம் எழுத வந்த பெரியவர் அப்படி எழுதுகிறார் பதினோரு பாட்டு பாடுறவர்களையும் இந்த சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தான் அது அவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார் செம்மை பெற எடுத்த திருத்தோடு செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாத்தி எம்மை இது செய்த பிதான் இவன் அன்றே என இசைத்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்குதார் பெருமான் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலதான் முன்னை நாட் பணிந்து ஏற்ற அருள் செய்த கீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் என்றே என் உள்ளங்கவர்கள்வன் என்று சொன்னார் தேவி மதிசூடி todudaiye cheviyan vidaiyeriyor tuval madidudi todudaiye cheviyan vidaiyeriyor tuval madidudi kaadudengira thuralei என்று சொல்ல செவிக்கு போக வேண்டும்வா இந்த பாட்டு அதனால் தான் செவியை சொன்னார் என்பார்கள் அதற்கு நிறைய பொருள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்னுடைய சிற்றறிவு அவ்வளவு சொல்ல முடியாது இந்த பாடல் அவனுடைய செவிக்கு போய்க்கு செவியை சொன்னார் என்று சொல்லுவார் தோடுடைய செவியன் என்பது இன்னொன்னு அவன் மாதோரு பாகனாக இருக்கும் தோடுதான் பாட கொடுத்தது அவரதானே அதனால் தோட்டை தான் சொன்னார் என்று சொல்லுவார்கள் இன்னொன்னு இந்த காதல ஒரு முனிவர் இரண்டு முனிவர்கள் காதல இருந்து கொண்டு வேதங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் நீ அவன் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள்ளும் என்றுதான் செவியை சொன்னார் என்றும் சொல்லுவார்கள் தோருடைய செவியன் விட ஏறி தர்மமே ரிஷமாக வந்து அவரை ஏறி வருகிறானாம் அவன் விடையேறி மதிசூடி மதி சந்திரன் தவறு செய்து விட்டான் அவனையும் தலையில் ஏற்றிக்கொள்ளுவேன் தவறு செய்தவனையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுவதற்கு சொல்லுவார்கள் சுடலை பொடி பூசி உலகமெல்லாம் காடா போன போது அவன் ஆடி நான் அந்த விபூதியை பூசிக்கொண்டான் என்று சொல்லுவார்கள் என்னை இந்த நெறிக்கு ஆட்படுத்திய அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் இதற்கு வேறொரு பொருள் சொல்லுவார் காசியிலே அந்த அரிச்சந்திர கட்டத்தில் வேகிற சுடலையில ஒரு பிடி சாம்பல் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சாமிக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு எந்த கோயில்லையும் கிடையாது காசியிலே அப்படி அந்த அர்ச்சந்திர கட்டத்திலிருந்து ஒரு பிடி நீர் எடுத்துக் கொண்டு போய் விஸ்னா சாமிக்கு காத்துகிறார்கள் அதனால்தான் சாமி காடுடைய சுடலைப் பொடிப்பூசி என்று சொல்வது அங்கதான் தான் நடக்குது என்று அவர்கள் பல மேடைகளை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளங்கவர்கள்வன் என் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான் அவன் யாரு தெரியுமா பிரம்மா பூசை செய்த தலம் அது அதனால்தான் திரமபுரம் என்று பேர் சீர்காழிக்கு பன்னிரண்டு திருநாமும் உண்டு திரமபுரம் பிரமன் வழிபட்டது வேணுபுரம் இறைவன் மூங்கிலாக இருந்தான் புகழி தேவர்கள் புகலிடமாக இருந்தது வெங்குரு வியாழன் வழிபட்ட தலம் தோணிபுரம் தோணிபுரத்தில் சாமி இருக்கிறான் பூந்தராய் சிரபுறம் புறவம் தன்பை சீர்காழி கொச்சைகழம் கழுமலம் என்று பன்னிரெண்டு திருநாமம் அந்த ஊருக்கு திருமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இவனல்லவோ என்று உள்ள அவர் கல்வன் என்று சொன்னாராம் சாமி முதல் திருப்பதி இதுதான் புற்றலாமை இளநாகமூடேன உழைக்கும்பவை பூண்டு வற்றலோடு கலனாப்பலி தேத்தன புள்ளங்கவர்கள் கற்ற கேட்ட உடையார் வெறியார்கள் கையால் தூள்வேத்த பெற்றம் பெம்மாரி வளந்தே நீர்வரந்த நிவிர் புஞ்சலை வேலோர் இலாவன் மதிதூடி ஏர்வரந்த இளவள் வளை தோறையின முழங்கவர்கள் பத்து பதினாலும் ஒரு நெறிய மனம் வைத்துனர் இருந்து சொன்னேன் இந்த தமிழை என்று சொல்லுகிறது முடியுமா நான் பாடிக்கொண்டே நினைக்கிறேன் இவர் வாசிக்கிறாரா இவன் வாசிக்கிறானா அவங்கெல்லாம் யார் வந்தான் என்னுடைய சிந்தை பறக்கிறது இல்லையா அவர் சொன்னார் ஒரு நெறிய மன்னம் வைத்து ஞான தம்ப தமிழ் மன்ன ியிருநெறிய திருமாபுரவிய திருமாளி வந்த மனம் கைத்துல யாரதம் வந்தல் புரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் கொள் செய்தல் இந்த பத்து பாட்டையும் யார் பாடுகிறார்களோ அவர்களுடைய சொல் வினை இருக்கிறார்கள் சஞ்சித வினை என்று சொல்லுகிறார்கள் பழைய மூட்டை எத்தனையோ என்னாவாக செய்த பாகம் போய்விடும் என்று எழுதி வைக்கிறார் சுவாமித்தான் அகத்திய முனிவர் பின்னால வந்தவர் எழுதுகிறார் தோளுடைய செவியனும் கூற்றாயினும் பித்தாபுரை சூடும் ஆண்டவனுடைய பேர் அருள் வடிவம் அந்த திருப்பதிகம் என்று எழுதி வைக்கிறார் அகத்திய முனிவர் ஆமா அது மாத்திரம் இல்லை அது அந்த பழைய முறையில பாத்தீங்கன்னா இது நாட்டை நட்ட பாடை என்று அதற்கு பேர் இருக்கிறது அந்த ஏட்டுச்சோடியில அப்படித்தான் இருந்திருக்கிறது நமக்கு எடுத்து தந்தானே அந்த மகாமன்னன் ராஜராஜ சோழன் ஆமா அது இப்படித்தான் அந்த பெண் பாடி காட்டினாள் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள் இன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படியோ பாடிட்டு இருக்கிறோம் அது எங்களுடைய விதிவசம் அதை விட்டு ஆக அது என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா இந்த அந்த நாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு இதற்கு ஆரோகண அவரோகணம் என்று பெயர் சங்கீதத்துல இதுக்கு இது வந்து எலும்பு மாதிரி நம்ம உடம்புக்கு எலும்பு இல்லைன்னா என்ன புழுவுக்குதான் எலும்பு கிடையாது நமக்கெல்லாம் எலும்பு உண்டே எலும்பு இல்லாட்டி கை இப்படி நிக்காது பாடினால் வரும் எப்பவும் ஒரு சமயம் ரைட்டா வரலாம் பல சமயம் அது ரைட்டா வரணும் சொன்னா அது தெரிஞ்சாதான் வரும் இல்லாட்டிதான் வராது ஆக அந்த ராகம் பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கிறது என்று பெறுகிறது என்ன அர்த்தம் அஞ்சு எண்ணிக்கை கொண்ட பஞ்சாட்சலத்தை உரிய கடவுள் அவனுக்கு பாடுகிற ராகத்திற்கும் அஞ்சு சுரங்கள் அது மாத்திரே இல்ல இந்த தாளம் ஒண்ணு போடுற பாருங்க போடும்போது அதுக்கு கண்டம்னு வேறு கண்டம் சொன்னா சங்கீத உலகத்தில் அஞ்சு அர்த்தம் அப்ப தாளத்தினையும் அஞ்சு ராகத்திலையும் அஞ்சு பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற கடவுள் அது மா அஞ்சு ஊர்ல அவன் சிறப்பாக அமைந்திருக்கிறான் பிரித்தி அப்பு தேவாயு அல்ல ஆக அவனுக்கு பஞ்சாற்றம் தான் ஜபம் இல்லையா அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சு இருக்கிற கடவுளுக்கு ஆறு சுரத்துல ஒரு ராகம் பாடலாமா கூடாது என்று எண்ணிருக்கிறார் அஞ்சு சுரத்துல உள்ள ஒரு ராகம் அஞ்சு எண்ணிக்கையில உள்ள தாளத்தை போட்டு பாடியிருக்கிறார் சுவாமி அதனால தான் அவரை சொல்லும் போது சேக்கிட பெருமான் கானத்தின் எழுபிறப்பை கண்காணிப்ப கண்டார்கள் எழுதியிருக்கிறார் கானத்தினுடைய பிறப்பே திருஞான சம்பந்தர் தான் எழுதி எழுதி வைக்கிறார் தெய்வச்சக்கெருமான் இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை மூன்றாவது வயதிலே அவர் பாடினார் என்பது மாத்திர திருஞான சம்பந்தத்திலே எட்டாவது பாடல் தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும் இராவணன் என்ன செய்தான் அவனுடைய ரதம் பத்து சிக்கும் செல்லும் ஒரு நாள் இப்படி வடக்கே போச்சு அந்த இமயமலை தடுத்தது பார்த்தான் பாய் என்னோட ரதம் போல இமயமலை நடுங்குறேன்னு விரல் நுதியை எப்படி வச்சாராம் இது அப்பர் சுவாமிகள் மலித்திரை ஊண்டினானே மறித்து நோக்கில்லை என்று சொல்லுவார் அப்படி நல்லா ஊனினான்னா இவன் இருக்கிற இடமே தெரிஞ்ச தெரியாமல போயிருப்பான் சும்மா அப்படி வச்சார் இவருடைய பத்து தலையும் தனியா ஓடி போச்சு இந்த இருபது கையின் தனியா ஓடி போச்சு கடந்து அயோயோன்னு கத்திரான் அந்த வேகத்துல ஒரு முனிவர் அங்கே வந்தார் அவருக்கு பேரு வாக்கீச முனிவர் பேரு அவர் தான் மறுபிறவியாக திருஞான திருநாவுக்கரசு வந்தார் என்று சொல்லுவார்கள் ஏண்டா ஏண்டா அப்படி கிடைக்கிற அப்படின்னு கேட்டார் நான் மலையை தூக்குனே இப்படி ஆயிட்டு போயிட்டு ஏண்டா சாமி தங்கிற மலைய வந்து நீ கும்பிடு போட்டு போகலாமா நீயும் மலையை தூக்கலாமாடா ஐயா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு நாம வீட்டு பெல்ல ஒருத்தான் அடிச்சான் எப்படி இருக்கும் கதவை திறக்கும்போது என்ன சொல்லுவோம் கைத்தியக்காரன் எவரும் பன்னிரண்டு மணிக்கு வந்து அடிக்கிறாண்டா நிச்சயமா சொல்ல மாட்டோமா நிச்சயமா சொல்லுவோம் ஆமா மலைய தூக்கணும்னா விடுவாரா இப்படி பண்ணி விட்டார் அப்ப சொன்னார அந்த வாக்கியத்து முடிவார் டே இறைவனை பாடுறா பாடினா அவன் எதவனாலும் கொடுப்பான்டா அப்படின்னா அவனுக்கு தசக்ரி ஒன்னு அந்த ராவணனுக்கு வண்கிற பெயரே சிவன் தான் கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நீண்ட வாழ் ஒன்று கொடுத்தான் மூவாயிரம் ஆண்டினி வாழ்க என்று வாழ்நாளும் கொடுத்தானாம் வாழ்நாள் கொடுத்தான் வாழை கொடுத்தான் போன தலை கையெல்லாம் திரும்பி கொடுத்தான் பாட்டு பாடிவிட்டால் அவன் இறங்கி விடுவான் என்ற குறிப்புக்குத்தான் இதனை சுவாமி எட்டாவது பாட்டு தோறும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் இப்ப நானும் பாடி விடலாமே எப்படி இல்லையா தெரிஞ்ச வரைக்கும் பாடிவிட்டா அவனுடைய அருள் கிடைச்சி இதற்காக நாம் பத்து வருஷம் படிச்சேன் அது மாதிரி முடியுமா எல்லாராலையும் முடியுமா முடியாது தானே எதேனும் ஒன்னு பாடி அவனுடைய அருள் கிடைத்து விடும் நாம எல்லாரும் சேர்ந்து பாடி விடுவோமா ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவா ஓம் நம சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம்வா சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் நம பார்வதிவதையே நான் இப்படித்தான் இந்த இந்த வருஷம் டிசம்பர்ல இங்க பாடி இருந்த போது எல்லாரையும் பஞ்சாட்டம்னு சொல்ல சொன்னேன் தினமணி பேப்பிவிட்டது அப்படின்னு எழுதி ஆலயத்தில் பஞ்சாட்டமா சொல்றாங்க இப்போ நல்லா இருக்கு ஆலயத்தில் தேவாரத்தை எட்டாவது பாட்டு அவருடைய பதிகந்தோறும் இருக்கும் ஆனால் ஒரு சில இல்ல அதற்கு காரணமும் பின்னால முடிஞ்ச சொல்றே நான் ஆக ஒன்பதாவது பாட்டில் நிச்சயமாக பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத கடவுள் என்று அதனை குறித்திருக்கும் அதுல என்ன காரணம் பெருந்தேவர்களே காண முடியவில்லையே பாக்கியார் காண முடியும் என்பது ஒண்ணு இரண்டாவது பிரம்மன் கல்விக்குரியவன் மகாவிஷ்ணு செல்வத்துக்கு உரியவன் ஆக கல்வியும் செல்வமும் இவனை தேடி காண முடியாது தெரியுமா உனக்கு அன்பாலத்தான் அவனை காண முடியும் என்பதை குறிப்பதற்குத்தான் ஒன்பதாவது பாட்டு தோறும் அது இருக்கிறது என்றும் பத்தாவது பாட்டில் நீ புற போக வேண்டிய தேவையே இல்லை என்னுடைய சமயமே உயர்ந்த சமயம் நீ இதிலேயே இரு என்று அவர் சுற்றி காட்டுவது போல பத்தாவது பாட்டு தோறும் வேறொரு மதத்திற்கு நீ செல்ல வேண்டாம் அவர்கள் பொல்லாதவர்கள் அவர் தப்பான வழியில் ஒன்னை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள் வேண்டாம் என்று அந்த வழியை அவர்கள் சொன்னது இந்த பத்தாவது பாட்டு தோறும் அது வரும் பதினோராவது பாட்டில் இந்த பதிகத்தை நீ படிச்சீ உடைய வாழ்க்கையை வச்சு நான் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் ஓஹோ உன்னுடைய வாழ்க்கையை வச்சு நீ உலகத்தை அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லு கிடையாது எடுத்துக்காட்டா நான் என்னத்தானே சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் என்ன எனக்குத்தானே தெரியும் உங்களை எனக்கு தெரியுமா தெரியாது நிச்சயமாக ஒன்னே தவறா நீங்கள் எண்ணி விட கூடாது எனக்கு உடலிலே விஷந்தீர்த்த திருப்பதிகம் ஒன்னு இருக்கு அதை நான் தினந்தோறும் படித்துக் கொண்டிருந்தேன் அந்த விஷந்தீர்த்த திருப்பதியம் என்ன செய்யும் தெரியுமா திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து வைக்கும் என்பதும் ஒன்று விஷ நீர் போகும் என்பதும் ஒன்று நான் இதை படிச்சேன் எனக்கு அது வந்து எது குடும்பம் ஒன்னாச்சா விட்ட நேரும் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நிச்சயமாக குருசாமி மொழியார் அவரை போய் நான் என்ன சொன்னாரு மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டு இருக்கீங்களா காப்பாத்தணும் போன்னு சொல்லிட்டாரு இப்ப கடவுள் தான் என்ன காப்பாத்துறோம் அவர் குருசாமி மொழியார் சொன்னதுபடி கடவுள் தான் என்ன காப்பாத்துறான் நிச்சயமாக ஆமா இல்லாட்டி இந்த வயசு நான் பாடிக்கொண்டிருக்க முடியுமா பாடினவர்கள் பாடினால் இந்த உலகம் எல்லாம் புகழ் போகும் என்று எழுதி வைத்திருக்கிறார் திருஞான் சம்பந்தர் பயஞானம் வல்லார் மருக பெருமான் உயர்ஞான உணர்ந்தடி உணர்ந்தடி உழுகுதலால் இயன் ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியன் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு ஆக இந்த பதிகத்தை போவத புகழ் உலகமெல்லாம் போகும் என்று சொன்னார்கள் நான் படித்தேன் என்னுடைய பேரை இன்னைக்கு அமெரிக்காவில் சொன்னாலும் தெரிகிறது நிச்சயமாக நான் அமெரிக்கா போன இல்ல அது எந்த திக்குல இருக்குன்னு கூட தெரியாது அங்க போய் அங்கிருந்து எனக்கு லெட்டர் வருகிறது எல்லாரும் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவில் கூட உங்க பாட்டு ஒருக்கி சொல்றாங்க சவுத் ஆப்பிரிக்காவில ஒருக்கி சொல்றாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த தேவாரத்தை படித்தேன் நிச்சயம் தேவாரத்தை படித்தேன் நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது அதான் சாமி எழுதுகிறார் பதினோராவது பாட்டு தோறும் என்ன எழுதுகிறார் இப்படி நீ படித்தே எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நிச்சயமாக எம்பிரான் எனக்கமுதாவானும் என்று ஒரு தேவாரம் இருக்கிறது அந்த தீயாழி பதியம் அதுல கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா பாட்டு சொல்றான் என கமுதம் ஆவானு தன்னடைந்தார் தம்பிரானு கடலே கையானு கம்பமா கலி காபாலி மறைக்கண்டன் பம்புலாம் பொழி பிரமபுரத்து உரையும் வானவனே இது ஒரு பதிகம் இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே ஒரு பொம்ஜா படத்தை உண்டாந்து கொடுத்து வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நீங்க வச்சு கடவுளே நம்ம தெய்வத்தை அப்படியா சொல்லப்படுகிறது இல்லையே அரியா சனத்தினால சொல்றாங்க அப்படி செல்வம் கொழிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள் ஆமா எங்க தாத்தா எழுதி வைச்சார் நடராஜ பெருமானை தினந்தோறும் வணங்குவேன் எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிறது அவர்களுக்கு அவனை நினைத்தால் கிடைத்து கொண்டு ஓட்டாண்டி ஆசிப்படுவான் கிடையாது தன்னடைந்தார் தருவானி சத்துவனி கண்ணடைந்த மது பிரம புறத்துறையும் காவலனை மொழிபத்தும் இவை வந்தார் பொன்னடைந்தார் போகங்களை அடைந்தார் புண்ணியனே பொன்னடைந்து விடலாம் பல போகங்களை அடைந்து விடலாம் அவன் புண்ணியனாக இருக்க முடியாது பொண்ணும் பொருளும் ஒருத்தனுக்கு கிடைச்சனா அவன் புண்ணியவானாக நிச்சயமாக இருக்க முடியாது சுவாமி சொல்லுகிறார் என்னுடைய தேவாரத்தை படி நீ பொண்ணும் கிடைக்கும் உனக்கு போகமும் கிடைக்கும் போகம் என்பது அனுபவித்தல் என்று பொருள் அவ்வளவுதான் நல்ல வயிறார சாப்பிடறதும் அனுபவித்தல் தான் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி நிச்சயமாக நிச்சயமாக நம்பிக்கையோடு படித்து விட வேண்டும் இப்படி பதினோராவது போட்டு தோறும் அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள் அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள் திருஞான் சமுதனையுடைய கடைசி பாட்டுல அந்த பயன் சொல்லுவார் அந்த பயன் நிச்சயமாக நமக்கு பறிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் பறிக்கும் என்று சொல்லி இப்படி திருஞான சம்பந்தருடைய இப்படி இருக்கிறது ஒரு சில பதிகங்களில் இல்லை என்று நான் சொன்னேன் அது எப்போது சந்தர்ப்பம் வரும்போது நான் எந்த பதிகம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவேன் ஆக திருஞான முதல் முதலாக பாடிய திருப்பதிகம் தோடுடைய செவ்வியன் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுங்கள் இதனை நமக்கு வகுத்து சொல்லுகிறவர் தெய்வ சேக்கிடாரு பெருமான் தான் ஆமா திருஞான சம்பந்தர் முதல் பதியும் பாடிவிட்டார் அவருடைய தகப்பனார் தோல்லை வச்சுக்கிட்டாராம் இதனையும் காட்டுவது தெய்வ சேக்குடார் பெருமான் தான் தோல்லை தூக்கி வச்சுக்கிட்டு போனார் தெருவில் தெருவில் இருந்தவர்கள் என்ன பாடினாங்க தெரியுமா தெய்வ சேக்குடார் பெருமான் சொல்லுகிறார் நல்ல அப்பா தோல் உட்கார்ந்து தெருவில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்களா இதை தெய்வ சேர்க்க சொல்ற காழியர் தவமி திரு தவம் அல்லவா நீ என்று சொல்லுகிறார்களா காழியர் தவமி கலைஞானத்து ஆழிய கடலே கலைஞானத்து ஆழிய கடலே தனிடை அமுதே அடியார் வாடிய வந்து இம்மண்ணில் ததே எடி தெய் முடியால் தன் திருவurul பெற்றே என்ப தனலன தனலன தனலன தனலன தனலன தனலன போயிட்டார்லையே திருஞான யாத்திரை தொடர்ந்து ஒரு பதியும் பாடிவிட்டார் தோழி அன்று மாலையே புறப்படுகிறார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் திரு என்று அதற்கு பெயர் கோலம் அழகு அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர் பெயர் அங்க போய் என்ன பண்ணினார் சுவாமி திருஞான சம்பந்தர் பாடாத தலங்கள் கிடையாது இல்லையா அங்க போய் ஒரு திருப்பதிய பாடுகிறார் சுவாமி கையிலே தாளம் போட்டு தான் பாடினார் என்று சொல்லுகிறார் தெய்வச்சேக்கிடாரு பெருமான் ஆமா மடையில் வாழை பாய மடையில் வாழை பாய மடையில் வாழை பாயே மாதரார் புடையும் பொய்கறி கோலக்கடையில் வாழை பாய மாதரார் புடையும் பொய்யை சோலையைத்தான் பாடினார் இயற்கையை தான் பாடினார் ஆமா இன்னைக்கு இல்ல சொல்றாங்க மரம் மழை உண்டாக்கும் அப்போ சிரிப்படுத்த மடையில் வாழை பாய மாதரார் வைகை கோலக்காவுடன் இதன் சொல்லணும் இன்னொன்னு இந்த சுவாமி திருத்தோணி கேட்டு ஏன் வாங்கினார் சொன்ன வேற்று மதத்தவர்கள் இந்த நாட்டில் சிவாலயத்தை வாழ விடவில்லை இதனை வாழ்விக்க வேண்டும் அதற்கு வேண்டிய குழந்தையை நீதான் கொடுன்னு கேட்டார் அப்போ இருந்த சூழ்நிலை யாரும் இந்த வேற்றுமதத்தவர்கள் எதிர்த்து நிக்க முடியவில்லை நிச்சயமாக இது வேக்தி வரத்தவர்கள் இது தெரியத்தான் இல்லையா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஆடை உறுதி போனான்னா அவன் என்ன இனத்த ஒன்னும் சொல்லிவிட முடியும் முடியுமா முடியாது எல்லாம் ஒரே ஆடை நிச்சயமாக ஒருத்தன் இரவுல எங்கயாவது படுத்து தூங்கினான்னா அவன் வெளியூர் ஆளா உள்ளூர் ஆளா தூங்குறான் அப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஒருத்தன் சாப்பிடும் இவன் வந்து சைவ சாப்பாட்டுக்காரனா அசைவ சாப்பாட்டுக்காரனா நிச்சயமா சொல்லிவிட முடியும் எல்லாரும் தான் சாப்பிடறேன் எல்லாரும் ஒன்னாத்தான் ஆட உடுத்துகிறான் இல்லையா ஆமா ஆக இந்த பெண்கள் எல்லாம் குளிக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாக அவர்கள் செய்வர்கள் என்பதைத்தான் அதனால்தான் சுவாமி சொன்னார் திருநாவுக்கரசர் கோயிலுக்கு என்ன சொல்றார் தெரியுமா கோயிலுக்கு நோக்கம் எனக்கு நிச்சயமா கிடையாது என்னுடைய மதம் பெருசு என்று சொல்லுவேனே தவிர இன்னொரு மதத்தை நான் குறை சொல்லவே மாட்டேன் அது சொல்லவும் கூடாது ஆமா கோயிலுக்கு போன சொல்லும் போது நிச்சயமாக குளிச்சுட்டு போகணும் தான் சொல்றாரு சுவாமி யாரு அப்பர் சுவாமிகள் பெரும்புலற் எப்ப குடிக்கணும் காலை புலற் பெரும்புலர் காலை அப்படின்னு சொல்லும் இந்த பெரும்புலர் காலை நாலு மணி நாலு மணிக்கு பச்சை தண்ணியில ஒருத்தம் குடிச்சானே ஆனால் அவன் டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது நம்ம ஆளுக்கிறதுக்குறதும் பெரும்புலற் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தர் ஆகி இந்த பித்தர்க்கு பத்தர் ஆனான்னா நிச்சயமா அவன் மூழ்கிடுவான் இந்த பக்தி அவனுக்கு வரும்பொழுது நிச்சயமா அவன் காலையில குடிச்சு ஆமா இந்த குடிக்கிறதுனாலதா பக்தினாலும் ஒன்று ஆமா பெரும்புலற் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராக அரும்பொடுமலர்கள் கொண்டு நான்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினை கட்டி போனார் கடவுள் வீரட்டனாரே கோயிலுக்கு போன கொஞ்சம் மலர் எடுத்துட்டு சுவாமிக்கு எதேன்னு ஒரு காணிக்கை எடுத்து கையை விசிறிட்டு கோயிலுக்கு போக குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கும் மகான்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் போகும்போது கைய விசிறிட்டு போகும் எதேனும் எடுத்துக்கொண்டு காணிக்கை கொண்டு குடுத்தியா அதத்தான் சுவாமிங்க சொல்ற ஆக சுவாமி மடையில் வாழை பாய மாதாரும் கடவுள் இலக்கணம் பின்னால தான் சொல்ற கடையும் விரையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கிறோம் என்று சொன்னார் இப்படி பெண்தான் பாகமாக திரைச்சன்னி குண்டான் ஓலக்காவு கோயிலா குண்டான் கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே கோலக்காவு கோலக்காவுண்டான் பாதம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் இந்த பாட்டுல ஒரு ஒரு உண்மையை சொல்றார் பாத்தீங்களா எவ்வளவு தத்துவம் இருந்து பாத்தீங்களா ஒரு காலத்து சிவன் இந்த நஞ்சத்தை உண்டான் அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாவிட்டால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும் என்றுதானே சொல்லுகிறது திருவாசன் அதற்கான சொல்கிறது கோலாலமாகி குறை கடல்வாய் அந்த ஊம பெண்ண கேட்டார் மாணிக்கவாசகர் அவன் நஞ்சத்தை குடித்தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் தெரியுமே அப்படின்னு சொன்ன அந்த ஊம பெண் என்ன சொன்ன தெரியுமா அந்த நஞ்சத்தை அவன் உண்டாமல் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் பிரம்மனே பிரம்மனும் மகாவிஷ்ணுவே போயிருப்பார்களே பிரம்மனே போய்விட்டான் மகாவிஷ்ணுவே போயிட்டான் தருமண சாமநாதன் எங்க போவான் போற இடம் தெரியுமா இல்லையா ஆமா கோலாலமாகி குறைகிழல் உண்டான் அவன் சதுதானின் உண்டினே அந்த அயன்மால் உள்ளிட்ட மேலாயெல்லாம் விடுதலை காண்சாத என்பது திருச்சாடல் என்று பெயர் திருவாசகத்தில் வர்ற பகுதி இந்த திருச்சாடல் என்ற பகுதியை நாம தினந்தோறும் இருவது பாட்டு இருக்கிறதுல அதை சொன்னமே ஆனால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றான் இப்போ இல்ல இல்லு வரல பாத்தீங்களா அவர்கள் சொன்னார்கள் போற்றி சொன்னார்கள் அவர்கள் இவர்கள் கல் கல் சொல்றான் கல்லு அவன் வாயில சொல்ல சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில அவன் வாயில கூழாங்கல்ல போடுறான் அப்பதான் சொல்லு சரியா வரும் அப்படின்னு வாயில கல்ல தான் போடணும் ரேடியோட இருபது பாட்டவர்கள் சொல்ல தினந்தோறும் படிக்கிறேன் ஏன் தெரியுமா நான் நல்லா பாடும்போதே இந்த தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க நான் கொஞ்சம் கொஞ்சாண்டு பாண்டா யார் கேட்ப இருக்க மாட்டோம் எல்லாமே தெளிவா சுரலாக இருக்காங்க காசிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுத்தி அடிச்சு பார்த்தேன் இப்படி ஒரு இடம் எனக்கு கிடைக்கல அதனால தான் எழுதி கொடுத்தேன் இந்த ஐயாவு ஐயா நான் என்னாமா செய்தன் நீ என்னமா செய்தி தர வேண்டாம் தெரியமா நான் நிறைய கொடுப்பேன் என்று கொடுத்து இந்த இடத்தை எனக்கு கொடுத்தார்கள் மா அது மா இரண்ட எனக்கு நடத்துவதற்கு பெரிய மனத்தோடு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் நான் எத்தனை கோடி ரூபாய் கிடைச்சா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார்களே என்று சொல்லி இன்னும் ஒன்னு நான் நினைவூட்ட கடமை சில மாதங்களுக்கு முந்தி இந்த அரங்கத்துக்கு கௌரவ செயலராக இருந்த எம்ஏ சிதம்பரம் செட்டியார் அவர்கள் ஆண்டவன் திருவிடியை சேர்ந்தார்கள் அதற்கு நாம இங்கே மவுன அஞ்சலி நடத்தினோம் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய ஏசி எம்டைய தாதையார் அவர்கள் சில நாட்களுக்கு முந்தி சேர்ந்தார்கள் எனக்கு அப்பவும் ஒரு குடுப்பனை இருந்தது செய்தி கேட்டவுடனே நேரப்போனே இப்பவும் அந்த குடுப்பில் இருந்தது போய் அந்த அம்மாவுக்கு திருபுராணம் தேவாரம் சொல்லிவிட்டு வந்தேன் அதற்கப்புறம் நடத்துற நிகழ்ச்சி இது ஆனதுனாலே நாமெல்லாம் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி வேண்டாம் பஞ்சாட்சரம் சொல்லி அந்த உயிர் ஆண்டவன் திருவடியை சேரட்டும் என்று நாம் வேண்டிக் ஒரு நிமிடம் பஞ்சாட்டரம் சொல்லுவோமாக எல்லோருமாக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 Om namah शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय மாயம் ஓம் நம சிவாய நம ஓம் நம பார்வதிவதையே அந்த உயிர் ஆண்டவன் திருவடியைச் சேரட்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது நாம் திருக்கோலக்காவில் இருக்கிறோம் திருக்கோலக்காவில் போய் இந்த பதிகத்தை பாடினார் கையிலே தாளட்டு பாடினார் தெய்வ சேக்கிரார் பெருமான் நமக்கு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிடாரு பெருமான் எழுதாவிட்டா நமக்கு நிச்சயமாக தெரியாது கையில தாளம் போட்டு பாடினார் குழந்தை சிவந்து போச்சு கையெல்லாம் கால் சிவந்தது என்று ஒரு தடவை எழுதி வைக்கிறார் திரு யான் சம்பந்திர தெய்வ சேக்கிரார் பெருமான் அது வரும்போது சொல்லுவேன் இது கை சிவந்து போச்சு இல்லையா பாத்தான் கடவுள் நாம கொடுத்த குழந்தை நாம தானே பூமிக்கு அனுப்பிச்சோம் அவனே நம்மகிட்ட இருந்தவனே நம்மளை விட்டு பிரியாம இருந்தவனே நாம போய் அனுப்பிச்சு நீ போய் தமிழ்நாட்டை சரிப்பள்ளிட்டுவானு அவன் அனுப்பிச்சோம் கையில தாளம் போட்டு பாடுறானே அப்படி ஒரு பொன் தாளம் பஞ்சாட்சரம் பொறித்த பஞ்ச தாளத்தை கொடுத்தானாம் சிவன் ஆமா சரிவ கேக்கிடாருமா தானே சொன்னாரு அதை சொன்னத நான் நம்பலன்னு யாராவது சொன்னா இது வந்து ஏழாவது நூற்றாண்டு நடந்தது திருஞான சம்பந்தருக்கு தேவாரம் கொடுத்தது ஏழாவது நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார் சுவாமி ஆஹா திருக்கோலக்காவுக்கு வந்தாரு சாமியை பார்த்து நீ நஞ்சை உண்டவனே உமையோடு இருப்பவனே என்று சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்ல தெரியுமா ஆஹா நீ திருஞான சம்பந்தருக்கு தேவ திரித்தாளம் கொடுத்தவன் அல்லவா அப்படிங்கிற எவ்வளவு பாத்தீங்களா பாத்த சொல்லட்டுமா ஒரு ஒற்றுமை பாரு அவருக்கு பொற்றாலம் கொடுக்கும்போது என்ன ராகம் பாடினாரோ திருஞான் அதே ராகத்தில் பாடி காட்டுறார் இந்த சுந்தரமுர் சுவாமிகள் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால என்ன ஒற்றுமை இல்லையா ஆமா நானூ இன்னி தயாள் தமிழ் பரப்பு என்ன சொல்லிருக்கணும் சுந்தர என்ன சொல்லிருக்கணும் நாளும் இன்னிசையால் தெய்வநெறி பரப்பும்னு சொல்லி ஆமா என்ன சொன்னார் தெரியுமா தமிழ் பரப்பும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் யாகசம்பந்தனுக்கு உலகவர்மும் தாளும் நீந்தவனும் பாடல்கள் தன்மையா என்பன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கனந்தனை எங்கனம் இறஞ்சும் கோடிலிப் பெறும் கோயிலுள்ளானே கோலக்காவிலே கண்டு கொண்டேனே கொடுத்துற என்ன சொன்ன ஒற்றுமை இருக்கிறது என்று கேட்டால் கொஞ்சம் கவனிச்சு கேட்டுருங்க இசை உலகத்திலே ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையில் பாட முடியாது நிச்சயமாக ராக லட்சணம் நல்லா தெரிஞ்சால்தான் ஒரு ராகத்தை அவன் பாட முடியும் அதே போல தாளத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சால்தான் தாளம் ஒழுங்கா போட முடியும் நடக்காது ஆமா அதனாலதான் சுவாமி என்ன பண்ணினார் தெரியுமா நீ போய் அவனுக்கு நல்ல ஏழு செய்ய ராகத்தை கொடுத்து விடு நான் திருக்கோரக்காவில் அவனுக்கு தாளத்தை கொடுத்து விடுகிறேன் நம்ம குழந்தை இல்லவா இந்த சமயத்தை வளர்க்கணும் இல்லவா இரண்டும் அவனுக்கு தேவை அல்லவா நாம கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து இந்த வேலையை சுருதி மாதா லய பிதா என்று சொல்லப்படும் சங்கீத உலகத்திலே இப்ப சுருதியை கொடுத்தவன் அம்பிகை தாளத்தை கொடுத்தவன் தந்தை நான் இந்த இசை நுணுக்கத்தை நான் தமிழ்ச்சி சங்கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன் தேவார சம்பந்தமாக இருக்கிற இசை சம்பந்தமாக சொற்கள் அத்தனையுமே நான் எழுதி தமிழ்ச் சங்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கட்டுரைக்கு மேல நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் ஆமா ஆண்டு ஆண்டு நிச்சயமா அவர் ராமநாத எழுதியார் நிச்சயமா நான் எழுதி கொடுத்திருந்தேன் இந்த வருஷம் கூட தேவாரத்தில் இசை என்று கேட்டிருந்தார்கள் ஐயா முன்ன ஒன்று நான் அப்படி எழுதியிருக்கிறேன் சொன்னேன் அவர்கிட்ட இல்லை இது பொண்ணாண்டு அதனால எழுதி கொடுங்க அதே மாதிரி எழுதி கொடுத்துருமை இருக்கிறது பொண்ணு இரண்டாவது இன்னொன்னு சொல்றேன் அந்த ஊர்ல ஒரு பெண்ணு இது திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வந்து இருக்கிறது அதுல வருகிற ஒண்ணு அந்த ஊர்ல ஒரு பெண்ணுக்கு குழந்தையே இல்ல பொண்ணு அந்த பையன் ஊமைப்பிள்ள பேசல என் பையன் நல்லா பேசினா இங்க இருக்கிற திருஞான சம்பந்தர் கையில ஒரு பொன் தாளம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாலாம் அந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க அந்த பையன் பேசினா பொந்தாளம் செய்து கொடுத்தாலும் அந்த தாளம் கோயில்ல இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள் எனக்கு சின்ன பிள்ளையில கொஞ்சம் இந்த தாளம் தகராறு தாளம் தகராறாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என்ன எனக்குத்தானே தெரியும் இல்லையா நிச்சயமாக இந்த தாளம் நமக்கு சரிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார போய் கேக்குறது எங்க வாத்தியார்கள் என்ன பண்ணுவேன் தர்மபுரம் சாமிநாதன் தாளம் போட்டா தாளம் சரிபட்டு வரல பாத்தான சமுதற்கருக்கு தாளம் கொடுத்தவன் திருக்கோலக்கா ஈசன் தானே அவனை கேட்டு பாப்போமே என்று அவனைத்தான் கேட்டேன் அவன் ஓரளவுக்கு எனக்கு கொடுத்தான் அதனால தான் நிச்சயமா நான் மேடையில் பேர் சொல்ல முடியும் அவன் தாளத்தை கொடுத்தான் எனக்கு அது மாத்திரம் இல்ல அது மாத்திரம் இல்ல ஒருத்தர் என்பதற்கு அந்த திருக்கோலக்கான இன்னைக்கு சீர்காழியில போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது கொஞ்சம் படிச்சவங்களுக்குத்தான் தெரியும் பாக்கி பேருக்கு என்ன தெரியும் திருத்தாளையார் கோயில் சொன்னா தான் தெரியும் சாமி தாளம் கொடுத்ததுனால திருத்தாளமுடையார் கோயில் சொன்னா தான் தெரியும் கோலக்கான எல்லாருக்கும் தெரியாது அப்ப இறைவு ஊருடைய பேரையே மாற்றி விட்டது திருநாறு சமுதருடைய வரலாறு சுவாமிக்கு பேரு தாளபுரீஸ்வரர்னு பேரு தாளம் கொடுத்ததுனால தான் தாளபுரீஸ்வரர் பேரு அதுக்கு முன்னவனுடைய பேரையும் மாற்றுகிறது திருநாறு சமுதருடைய தேவாரம் ஊருனுடைய பேரையும் மாற்றுகிறது நம்ம தலையெழுத்தை மாற்றாதா இது நம்ம தலை அழுத்த மாத்தாது சொன்னார் தேவார புத்தகத்தை எடுத்து ரெண்டு பக்கம் படிச்சு ஏட்டை புரட்டி பார்ப்பான் அவனுக்கு என்ன தேவை என்று சொன்னார் அதுல நான் தேவார புத்தகத்தை எடுத்து புரட்டாமல் படிக்காமல் இருக்கவே மாட்டேன் நிச்சயமாக ஓதுவார் என்ற பெயரோடு அந்த ஓதுவார் என்ற வேலையை தான் செய்துகிட்டு இருக்க ஆண்டவனுடைய பேரையும் மாற்றுகிறது திருஞாறு சமுதாய வரலாறு ஊருடைய பேரையும் மாற்றுகிறது திருத்தாளமுடையார் கோயில் என்றுதான் என்னைக்கும் பேர் அந்த ஊர்ல பழமையான குருக்கள் ஒருத்தர் இருந்தார் அவரை கேட்டேன் ஐயா திருஞாறு சமுதிரத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தானே திருத்தாளமுடையார்ன்னு பேரு அதுக்கு முந்தி சாமிக்கு என்ன பேருன்னு கேட்டேன் ஐயோ எனக்கு இது அப்புறமா எங்கயோ பார்த்து ஒரு தடவை சொன்னார் கொன்ற ஈசனா என்பது பேர் இருந்திருக்கிறது அதை ஏத்துக்கொள்றாம்ப ஆக திருத்தாளையார் சாமி திருத்தாளமுடையாருன்னுதான் தாளபுரி சொன்ன அங்க இருக்கிற அம்பிகைக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகி என்று இருக்கிறது அதற்கு ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள் திருஞாறு சமுதிரம் கொடுத்த தாளம் போட்டு பார்த்தாரு சரியா ஓசை வரல அப்புறம் அம்பாட்டர் கொண்டு போட்டாரு ஜெயின் ஜெயின்னு கேட்டுது அதனால ஓசை கொடுத்தது அந்த வரலாறு பெரிய புராணத்துல வரவில்லை அதோடு இல்லாம அந்த வரலாறு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது அதனால நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இப்போ முதல்ல பாடியது தேவாரம் தோண்டு சிவியன் இரண்டாவது பாடியது திருக்கோலக்காவில மடையில் வாழை இன்னும் ஒரு தடவை நான் தான் உங்களுக்கு பாடி காட்டி விடுவேன் பாடை மாதிரி சீர்காழிலிருந்து முதலாக கலையாத்திரை புறப்பட்டது திருக்கோலக்காக போனார் திரும்பி சீராழிக்கு வந்து விட்டார் சீர்காழியில் இருந்தவர் அவருடைய தாய் பிறந்த ஊர் திரு என்று சொல்லப்பெறும் திரு செம்பனார் ஒரு ஊர் இருக்கு மாயூரத்திலிருந்து திருக்கடையூர் வழியாக போகும்போது பாத்தீங்கன்னா செம்பனார் கோயில் ஒரு ஊர் வரும் அதுல இருந்து போனா திரு என்று ஒரு ஊர் வரும் அந்த நனிப்பள்ளி என்ற ஊர்தான் திருஞான சம்பந்தருடைய தாதையார் பகவதி அம்மையார் பிறந்த ஊர் ஆமா அவருடைய தாய் மாமன் என்ன பண்ணுகிறார் ஆஹா நம்மளுடைய தங்கச்சி பையன் ஆண்டவன் அருள் பெற்று விட்டானே இவரை அடைத்துக் கொண்டு நம்ம ஊருக்கு செல்லணும் என்று எண்ணுகிறார் அவர் ஊருக்கு அடைத்துக் கொண்டு போனார் திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் அவரை தோளில தான் தூக்கி கொண்டு சென்றாராம் எப்படி தெரிகிறது செக்கு யார் பெருமானம் எழுது இல்ல விஞ்ஞான சம்பந்த தன்னுடைய தேவாரத்திலேயே சொல்லுகிறார் அதனை அம்மான் வீட்டுக்கு போய் நிறைய வடபாய் செஞ்சாடுவாரு தான் நம்ம நினைப்போம் கிடையாது கோயிலுக்கு போய் தேவாரம் பாடியிருக்கிறார் அவர் பாடிய தேவாரம் இருக்கிறது காரைகள் கூகை முல்லை களவாகை பட தொடரி கண்ணி கவினி சூரைகள் பம்மி விம்பும் சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய தோலினகதான் தேரைகள் ஆறி சாயிகொள்ள பாலை புதி கொள்ள வள்ளை தோழ நாரைகள் அறல்வாரி வயல் வேலிவள்ளி போனும் நபர்கள் இடுபறை ஒன்ற அத்தற்பியன் மேல் இருந்து இசையால் உரைத்த இதுதான் பியம் சொன்னா அந்த தோல் நர்த்தம் பியம் சொன்னா தோல் நர்த்தம் இந்த தகப்பனார் தோல் இருந்து நான் பாடுகிறேன் அப்படின்னு எழுதி வச்சார் இடுபறை ஒன்ற அத்தருத்தல் நடு இருந்தாடும் என்பதை நனிவண்டி உள்ள வினைகானே நமதே என்பது திருநனிவள்ளிக்கு போனது மாத்திரம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேத்திரம் தலைச்சங்காடு அதற்கும் போயிருக்கிறார் எத்தனை வயசு மூணு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை யாத்திரை தொடங்குகிறது இரண்டாவது யாத்திரை முதல் யாத்திரை திருக்கோலக்காக சென்று வந்து விட்டது இரண்டாவது யாத்திரை தாய் மாமன் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் தலைச்சங்காடு என்று பேர் எனக்கு தலைச்சங்கைன்னு இருக்கிறது அந்த ஊருக்கு பேர் அந்த ஊருக்கு போய் ஒரு அற்புதமான பதியும் இப்ப திருஞான போன வழியிலே நாம போயிட்டு நாலு பேர் போன வழியில போகணும் நம்ம நாட்டுல ஒரு சொல்லு இருந்தது முன்ன எப்போ அப்போ இப்ப கிடையாது ஆமா நாலு பேர் போன வழி எது தெருவில் போனவன்ல கிடையாது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவது நாலு பேர் போன வழியில போய் எதேன்னு ஒரு வழியில போய்க்கும் ஒண்ணு சற்புர சற்புத்திர போய்க்கோ இல்ல தாச போய்க்கோ இல்ல தோழல் மார்க்கத்துல போய்க்கோ இல்ல சண்மார்க்கத்துல போய்க்கோ ஏதேனும் ஒரு வழியில போய்விடும் நான் ஒரு வழியிலயும் போமாட்டேன்னு இருக்காட்டுல இருக்க அதனால திருஞான சம்பந்த வாழ்க்கை ஒட்டி நாம போனவனால் அந்த வழியில போனா திருஞான கிடைத்த நல்ல பதவி நமக்கும் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த மாதத்திலிருந்து திருஞான வாழ்க்கையை ஒட்டி பாடிக்கொண்டு செல்லுகிறேன் இப்போ மூன்றாவதாக திருச்சல திருச்சலச்சங்காடு என்ற ஊருக்கு போய் ஒரு தேவாரம் பாடுகிறார் சாமி சூலம் சேர்க்க நீலம் ீர் சுலம் சேர் கண்டத்தில் பாடியிருக்கே எத்தனை தொண்ணூத்தி ஆறு கேசட் கடவுளே இந்த வரலாற வச்சுதான் பாடியிருக்கேன் இந்த வரலாற ஒட்டி அப்படியே பாடிட்டு போயிருக்கேன் நீங்க கூட அதை போட்டு புத்தகத்தை உட்காந்து பாத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்க மெனக்கட்டு படிக்க வேண்டாம் பாட வேண்டாம் நான் பாடி வச்சிருக்கேன் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே படிக்கலாம் நான் பாடி இருக்கேங்கிறதுக்காக வந்து இது கேசட் அட்வர்டைஸ்மெண்ட் என்று என்ன எண்ணி விட நான் ஆதிலயே சொல்லி தேவாரத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் காதிலே எப்படி போட்டு விடுவது என்பதுதான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் முயற்சிதான் வாழ்க்கை வரலாற வச்சு தான் பாடியிருக்கேன் அது இருபத்தஞ்சு கேசட் ஆகும் மாணிக்கமாக இருந்து அதுக்குதான் வரலாறு யாரும் சொல்லி வைக்கலையே இல்லையா தெய்வ சேர்க்கிறார்ப்பா நான் தொடல வேற யாரும் சொல்லல திருவாசகம் பூரா பாடி வச்சிருக்கேன் மேல இந்த தேவார திருவாசமே பாடி வச்சிருக்கேன் யாருக்காக எனக்கா உங்களுக்காக நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு பாடி வச்சிருக்கேன் இந்த வயசுல பாட முடியுமா ரொம்ப போய் பாடிட்டு வர நேற்று விட ஒரு கேசட் பண்ணிட்டு வர நிச்சயமாக நான் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய வருமானத்தை நினைச்சு நான் செய்யறேன்னு நினைக்காது வருமானம் இரண்டாவதா தான் நான் என்ற ஜனங்கள் காதில் இந்த தேவாரம் போய் சேருமா இப்ப நேத்து நான் ஒரு ரெக்கார்ட் பண்ண திருப்போர் சன்னிதி முறை என்று ஒரு நூல் அற்புதமான கருத்துக்களை சொல்றார் அவர் ஒரு ரெண்டு ஒரு பாட்டு சொல்லி இந்த நிகழ்ச்சியான ஒரு ரெண்டு பாட்டு திருப்போர் சன்னிதி முறை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன் அந்த ஆசிரியர் என்ன கேட்கிறார் நான் படுக்க படுக்கக்கூடாது பாயில படுக்கூடாது அப்படி சொடக்கின நேரத்துல என் உடம்புல இருந்து என்னுடைய உயிரினை பிரித்துக்கொள் அப்படின்னா கேக்குறேன் அந்த பாட்டை சொல்லிப்பாப்மா நோயுற்று அடராமல் நொந்து மனம் பாடாமல் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா என் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து இந்த உயிரை எவ்வளோ விடாத வேண்டாம் உன்னுடைய திருவடி கீழே வச்சு அப்படிங்கிறார் சுவாமி இன்னொரு பாட்டு இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லரசி அல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றே இல்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் இது நான் இல்லறத்தானும் அல்ல துறவியும் அல்ல ஒரு அறமும் என்கிட்ட கிடையாது நான் எப்படி ஈடேறுவேன் இந்த பாட்டுக்குள்ளே பொருள் இருக்கிறது ஒரு பெரியவர் சொன்னார் என்ன தெரியுமா திருப்போரூரான் சொல்லியே நான் ஈடேறுவேன் திருப்போரூரா இந்த பாட்டு காசத்தில் வந்தேன் கேள்விப்பட்டேன் நேற்று அதை பண்ணிவிட்டேன் ஏன் தமிழ் மக்கள் கேட்கட்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தமிழ் சட்டத்தார் குறிப்பாக ஏசி அவர்கள் இப்படி கொடுத்திருப்பதற்கு நாங்கள் என்றும் அவர்களுக்கு கடமைப்பட்டு என்று சொல்லி இப்போது நாம் பஞ்சாத்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக்கொள்வேன்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 शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः पार्वती वदये